பாரதத்தில் வித திருத்தராஷ்டனுக்கு நீதிகளை உபதேசித்துக் கொண்டு வருகிறார் அதில் இன்றைக்கு நாம பார்க்க வேண்டியது ஏழு ஏழு விஷயங்களை பற்றி சொல்லப்போறார் ஆறுலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்த்து முடிச்சுட்டோம் இப்ப இன்றைக்கு நாம் ஏழாக எது ஆச்சரியம் ஏழா ஒன்னே ஒன்னு தான் சொல்லியிருக்கார் ஆறு நிறையா பார்த்தோம் அஞ்சு நிறைய நிறைய பார்த்தோம் ஆனா ஏழு இன்னைக்கு பார்க்க போறது மட்டும்தான் அடுத்த நாடே எட்டுக்கு மாறி விடுறார் என்ன சாமி ஏழு ஒன்னே ஒன்று தானா உலகத்துல நிறைய ஏழு இருக்கும் ஏழு கடல்கள் உண்டு ஏழு மலைகள் உண்டு ஏழு கன்னிக்கைகள் உண்டு ஏழு ரிஷிகள் உண்டு இப்படி பலதும் ஏழு ஏழு ஏழு அதனால லோகத்தில் ஏற்கனவே ஏழு ஏழு இருக்கு நாம வேற நிறையா ஏழு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக விதில் எனக்கு தெரியாது இப்ப இருக்கிற ஏழை பார்ப்போம் சப்ததோஷாக சதா ராஜ்யா ஹாசவ்யா வியசனோதயாக பிராயசோ எயிர் வினஷந்தி கிருதமூலாக அபீஸ்வராக இந்த ஏழு தோஷங்கள் இந்த ஏழு குற்றங்களையும் அனைவரும் விளக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக அரசர்கள் கண்டிப்பாக விளக்க வேண்டும் அரசர்களுக்கு இது பெருத்த துன்பத்தை கொடுக்கும் சப்த தோஷாக சதா ராஜ்யா ஹாத்தவியா வியசனோதயாக வியசனம் துன்பத்துக்கே காரணமாயிருப்பவை இந்த ஏழு தான் இந்த ஏழையும் பிடிச்சோட்டோன்னா துன்பம் வந்துடும் இதை விட்டுட்டோம்னா துன்பமே படமாட்டோம் பிராயசா எய் தினசந்தி கிருத்தமூலா அபீஸ்வராக அரசர்களை கூட இந்த ஏழும் விட்டு வைக்காது பல அரசர்கள் பல பேரரசுகள் வீழ்வதற்கு இந்த ஏழில் ஏதேனும் ஒன்று காரணமாக இருந்திருக்கும் நமக்கு பல விஷயங்களை அடையாளங்கள் நிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் அது விளக்கறத்துக்கு தான் பாடு போரும் போர் ஆயிடும் பரீட்சித்து மகாராஜன் கலியை இவ்வுலகத்தில் இருந்தே துரத்தி விட ஆசை கொண்டான் ஒரு தடவை கையில வில்ல எடுத்து அப்படி கலிபுருஷனை தேடிந்து போறான் ஓரிடத்தில் களி நிற்கிறான் பரீட்சித்து பாக்கிறான் ஒரு மாடு நின்று அந்த மாட்டை ஒருத்தன் எட்டி உதைத்து கொண்டு இருக்கிறான் இத கண்டு கோவப்பட்ட பரீட்சித்து இது என்ன ஓரமான வேலையா இருக்கே கொடுமையான வேலையா மாட்டை போய் யாரானு மட்டும் உதைக்கலாமா என்று பேச்சு கொடுத்து பார்த்தான் எட்டி உதைச்சவன் யாருன்னு தெரிஞ்சு விட்டான் அவன் இனிமே ஒன்னா இந்த லோகத்திலேயே இருக்க விட என் ராஜ்யத்தில் என்னால் ஆளப்படும் அரசியல் நீ இருப்பதே கூடாது ஒழிந்து போ என்று வேகமா அவனை துரத்த ஆரம்பிச்சான் களி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது கொஞ்சம் தூரம் போன உடனே பயத்தை விடுத்து நின்றது திரும்ப நம்ம ஓடினா துரத்தோம் துரத்த துரத்த ஓடும் நாய் கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் இனிமே ஷவுருதான் இருக்குன்னு தெரிஞ்சது நின்று திரும்ப பார்த்து உருவமோ இல்லையோ அதே போலத்தான் இவனு இப்போ களி திரும்ப நின்று பரீட்சித்தே என்னை எங்க ஓட்ட சொல்லுகிறாய் நான் எங்கும் ஓட முடியாது என்னை படைத்தரும் அதே பிரம்மன் தான் கிருத்தயுகத்தை படைத்த பகவானே தான் கலியுகத்தையும் படைத்திருக்கிறான் என் நடத்தர தீமை உருவாக்கி கொள்ளவில்லை பகவான் கொடுத்ததது யோசித்து பார் பாம்புக்கு நாக்கில் பல்லில் விஷத்தை பாம்பேவா படைத்துக் கொண்டது இறைவன் படைத்தான் தேழுக்கு கொடுக்கில் விஷத்தை தேழேவா படைத்துக் கொண்டது இறைவன் படைத்தான் கலி தீமையுடையதுங்கிற கலியாய் ஏற்படுத்தி கொண்டது இறைவன் ஏற்படுத்தி வைத்தான் அப்படி இருக்கும்போது என்ன கேட்காதே ஏன் என்ன துரத்துற என்ன களி தைரியமா பேசிட்டு நியாயமான வாதமா இருந்தது பரீட்சித்து நின்னான் சரி இப்ப உனக்கு என்ன பண்ணுங்கறேன் என் நாட்டை விட்டு நீ போகணும் அது சொல்லிட்டு நான் நாட்டை விட்டு எல்லாம் போக முடியாது அது எப்படி திடீர்னு நாலாவது யுகத்தை நீ காணா போய்கிட முடியுமா நாலு யுகம் எப்பவும் இருக்கும் ஒண்ணு வேணா செய் எனக்குன்னு சில இடங்களை ஒதுக்கி குடுத்துடும் அந்த இடத்துல நான் போய் வாழ்ந்துக்கிறேன் அந்த இடத்துக்கும் மக்களை வராம நீ பாத்துக்கோ அது உன்னுடைய சாமர்த்தியம் உடனே ஒரு ஒரு இடமா முதல்ல அஞ்சு இடம் கொடுத்தான் போராதுன்னு களி அப்புறம் ஒரு இடம் கொடுத்தான் அதுவும் போராதுன்னு அப்புறம் நாலு இடம் கொடுத்தான் மொத்தம் பத்து இடக்கங்களை உரிச்சி விட்டுட்டான் நீ கலிமே இங்க மட்டும்தான் இருக்கணும் இந்த இடம் இடம்னு சொன்னது வெறும் பூமி இடம் காலனியை பற்றி சொல்ல வரதில்லை இந்த இடங்கிறது நம்முடைய தீய பழக்கங்களை சொல்லக்கூடியது இந்த தீய பழக்கம் இருந்தால் அங்கு களி இருக்கும் இந்த தீமை இருந்தால் அங்கு கலி இருக்கும் ஒரு பத்து தீமைகள் சொல்றார் அந்த பத்து தீமைகள் யாரிடத்தில் இருந்தாலும் அங்க களி இருப்பார் கலியால தாக்கப்படாம இருக்கணும்னால் அந்த பத்து தீமைகளின் பக்கம் போகாமல் இருக்க வேண்டும் அதே விஷயங்கள் தான் இங்கு ஏழாக கூறப்பட்டுள்ளன பாகவத புராணத்திலே பரீட்சித்து மகாராஜன் கலிக்கு பத்த இடங்களை கதை பாக்குறோம் அந்த பத்து சுருக்கமா இங்கு ஏழா செல்லப்பட்டிருக்கு இந்த ஏழு பக்கம் நம்ம போகாது இருந்துட்டோம் கொடுமைப்படுத்தாது திருப்தியா இந்த லோகத்தில் பிராயசோ எயிர் வினஷந்தி கிருதமூலா அபீஸ்வராக பெண்ணினிடத்தில் அதிகமான நாட்டம் காம பசி எப்போதும் காமத்திலே திளைத்திருப்பது கூடாது அக்ஷ அக்ஷ தூதம் சொக்கட்டான் விளையாட்டு சூதாட்டம் அது கூடாது மிருகயா வேட்டையாடுவது கூடாது பானம் கள்ளுக்குடித்தல் கூடாது வாக் பருஷ்யம் பேச்சில் கடுமை கூடவே கூடாது கடுமையான பேச்சு பரிகாசம் பண்ணும் பேச்சு எள்ளி நகையாடக்கூடிய பேச்சு அந்த பேச்ச பேச்சினா சாட்டை அடித்தா போல பேச்சு கூடாது ஆறாவது மகஞ்ச தண்டபாருஷ்யம் கொடுமையான தண்டனை கொடுப்பதும் கூடாது பேச்சிலும் கடுமை கூடாது கொடுக்கப்படும் தண்டனையிலும் கடுமை கூடாது அர்த்த தூஷணமே அதீதமா விரயமான செலவு கூடாது எவ்வளவு சம்பாதிக்கணும் கூட செலவை குறைச்சலா வச்சுக்கிறது தான் நல்லது இப்ப ஏழையும் நிதானமா பார்க்கலாம் ஸ்திரீயாக பெண்ணினிடத்தில் அதீத ஆசைப்பட்டு கண்ட பெண்களோடே சகவாசம் வைத்துக் கொள்வது ஆணுக்கு பெண்ணுன்னு வச்சுக்கலாம் பெண்ணுக்கு ஆணுன்னு வச்சுக்கலாம் காமத்துக்கு வசப்பட்டு உடல இன்பத்தின் பின்னே போய்கொண்டிருக்க கூடாது அதீத்தமா உடல் இன்பத்தர் ஒருத்தர் ஈடுபட்டால் மனிதனுக்கே அது நல்லதல்ல அப்புறம் நமக்கு அதிலேயே ஒரு ஒரு அப்சஷன் சொல்ல முடியும் பொசஷன் சொல்ல முடியும் அதை போல ஏதோ பெய் பிசாஜி பிடிச்சா போல அதிலேயே ஆசை வந்துடும் அது செய்வது கூடாது அதிலிருந்து விலகி மனத்தை அடக்கிக் கொள்ளவும் பழக்கிக் வேண்டும் காமத்துக்கு வசப்படாதவர்கள் சொல்லணும்னால் ஒன்னு ஹனுமான் மற்றொருத்தர் பீஷ்மர் பீஷ்மர் பிரதிகம் பண்ணினார் அதீத பிரம்மச்சரிய விரதம் தன் தந்தையார் ஆசை கொண்டாருங்கிறதுக்காக கண்டிப்பா நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் தேவையே இல்லையா அத்தன் நாள் வாழ்க்கை வாழ்ந்தாரா அவர் ஒரு மாதிரி நாள் அதை விட பல்மடங்கு உயர்ந்தவர் தான் ஆஞ்சநேயர் சுவாமி ஹனுமான் நைஷ்டிக பிரம்மச்சாரி சீதாராமர்களுக்கு தொண்டு புரிவதை தவிர மற்றொன் அறியாமல் இருந்த பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர் இத பத்தி சொல்லும்போது உலகத்தில் காமத்துக்கு வசப்படாதவனே கிடையாது என்று தர்மத்தில் கூறுகிறார்கள் ஒரு நெருப்பெரிஞ்சிருக்கு விறகு கட்ட நெருப்பு எரியத்துக்கு இன்னும் இன்னும் கட்டைய கேட்கும் இன்னும் நாலு விறக போட்டோம்னா ஓ உனக்கு வேண்டியது எரியத்துக்கு கொடுத்தாச்சு அணைஞ்சு போயிடுன்னு சொல்லணும் இல்லையோ விறக போட்டா எரிஞ்சு எரிஞ்சு இன்னும் நன்னா எரிய ஆரம்பிக்கும் அதை போல காம பசிக்கு நாம தீனி போட்டோம்னா காம சுகம் அணைஞ்சு போயிடாது இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் அனுபவிக்கணும்னு கேட்கும் இதனால் பல அரசர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள் எத்தனையோ இடத்துல தீமை சன்னியாசாசிரமத்தை ஒருத்தர் சன்னியாசி ஆயிட்டார்னாலே இனி அந்த உடல் இன்பம் வேண்டாம்னு சொறந்து விட்டுத்தானே வந்திருக்கிறார் அந்த வைராக்கியத்தோட தானே வந்திருக்கார் அப்படி இருக்கும் போது அது ஆண் சன்னியாசியாக இருக்கட்டும் பெண் சன்னியாசினிகளாக இருக்கட்டும் கண்டிப்பா அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கிறச்சே போய் தப்பா நமக்கு காமத்தில் ஆசை வந்து அது அரசு சாய்ந்தா போலே சாய்ந்துவிட வண்டிதான் அந்த குற்றம் நமக்கு கூடாது அது அரசர்களாகட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் தணிக்கர்களாக இருக்கட்டும் ஆசையை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அக்ஷூதம் சொக்கட்டான் விளையாட்டு இதுல மகாபாரதத்துல அவர் சொக்கட்டான் ஆடி மொத்தத்தையுமே இழந்தார்னு பாக்குற மொழியோ பணபந்த தூதம் லீலா தியூதம்னு ரெண்டு உண்டு முதல்ல விளையாட்டுக்காக ஆரம்பிக்கிறோங்களா சொக்கட்டான் ஆடுவோம் கடு சூதாட்டம் ஆடும்போது அதுல காசு வச்சு ஆடுறது காசு வச்சாது விளையாட்டுக்காக ஆடுறது விளையாட்டுக்காக ஆடிந்தா கூட துண்டவதரி தோல்லை போதுன்னு ஒன்று விடலாம் இதுல காசை மட்டும் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சோம் பல பேர் என்ன நம்ம பத்து ரூபா நூறுபா வைக்க போறோமே தூ ஆனா நம்ம இழக்க இழக்க அதை திரும்ப மீட்கணும்னு ஆசை வந்துடும் அது வரைக்கும் மேல மேல மேல விளையாடுறதுக்கு தான் தூண்டும் இதான் தேசியம் ரொம்ப அழகா தெரிவித்தார் யாரோ ஒருத்தன் ஓடக்கரையில உட்காந்துருக்கான் கங்கையாற்ற கரையிலே ஓட வரணும் அடுத்த ரவுண்டு வந்தா தான் நம்மளை கூட்டினா அன்னட பக்கம் போகும் அது வரைக்கும் ஆடுவோம் அப்படின்னு கோட்டை கழிச்சா ஒரு பத்து ரூபா வச்சாடுறதுக்கு காசு வைக்காத ஆடின்தான் ஆட்டம் பாதியில் இருந்தா கூட ஓடம் வந்த உடனே ஏரண்டு கடை கொடுவா ஆனா ஆட்டம் காசு வச்சு ஆடினா ஒருத்தன் காசை தோத்துருக்கான்னு வச்சுங்க அடுத்ததை விட்டதை பிடிக்கணும் இல்லையோ ஓடம் குறுக்க வந்தது ஆட்டாட்டை இந்த ஆட்டத்தை முடிச்சு விடுத்தா நீ போனோம்னு தடுத்துட்டான் ஓடம் நாலு தரம் போயிட்டு ஆனா இவன் ஆட்ட முடியவே முடியாது அதனால சூதாட்டத்தில் விருப்பம் கூடாது எவ்வகையிலும் உலகத்துல சில நகரங்கள்லாம் அதுக்குன்னே ஏற்படுத்தி வச்சிருக்கான் அத போய் பாத்துட்டு வாங்கோ பாத்துட்டு வாங்குவா பார்த்துட்டு எங்க வர்றது அவ்வளவுதான் இருக்கிறதையும் இது ஆகாத விஷயம் யாரோ பில்லியனர் போகலாமா இருக்கும் விடுறதுக்கு நிறையா வச்சிருப்பாளா இருக்கும் நம்ம ஒண்ணும் நிறைய விஷயம் இருக்குல்ல நமக்கு எதுக்கு விடணும் நம்ம நிதி பகவான் தான் நமக்கு நிதி அவரை எந்த சொக்கட்டாண்டியும் நம்மால இழக்கிறதுக்கே முடியாது ஆகையால் அந்த சூதாட்டத்தின் பக்கமே போகாமல் இருக்க வேண்டும் அடுத்து மிருகையா வேட்டையாடுகள் ஒருத்தர் வேட்டையாடுறதுலயே விருப்பம் இருந்தார் இரண்டாவது அடிக்கடி வேட்டையாட போறவன் அடிபட்டுத்தான் மரணம் அடைவான் ஒருத்தர் ஆயுதத்தை எடுத்தவர் அந்த ஆயுதத்தாலேயே கொலை உண்பார்னு கேள்விப்படுறமா அதை போல வேட்டைக்கு போக ஆரம்பிச்சா கண்டிப்பா அதுதான் ஒரு நாள் நம்மளை அடிக்கும் அதுவும் வேண்டாம் இன்னைக்கும் அரசாங்கம் எத்தனை நடவடிக்கை எடுக்க மான் வேட்டையாடா சிங்கோ முள்ளம் பன்றி வேட்டையா ஆடாதீங்கோ ஆனைகள் எல்லாம் கொல்லக்கூடாது புலி நம்ம தேசத்துக்கே இருக்கு அது ரொம்ப குறைஞ்சுட்டே போடுது அதை கொண்டுடக்கூடாது ஆனா ஏதோ விருப்பத்துக்காக அது தோல் வேணும் அது மாம்சம் அது மூளை அது ரத்தம் வேணும் ஏன்னா நம்மோட கூட இருக்கிற ஜீவராசி காட்டோட காட்டா வாழ்ந்துட்டு போகுது நம்மள என்ன பண்ணிச்சு அதனால என்டேஞ்சர் ஸ்பீஷியா எது இருந்தாலும் அதுகள் பக்கமே நம்ம போகவே கூடாது அது நிறைய இருக்கிறப்போ நாய் நிறையா இருக்குங்கிறதுக்காக வேட்டையாடிக்கலாமா எறும்பு நிறையா இருக்குங்கிறதுக்காக வேட்டை ஆடிக்கலாமா எந்த ஜீவராசியும் துன்புறுத்த கூடாது வேட்டை ஆடுவதிலிருந்து தவிர்ந்து விட வேண்டும் அதுல எவ்வளவோ சட்டம் கொடுத்தாலும் இல்லீகலா நடந்துட்டு எப்பவோ விதம் கள்ளுக்குடித்தல் கல் குடித்தால் நம்முடைய சுய நினைவை இழந்து விடுகிறோம் நம்ம நல்லது செய்யறோமா தீயது செய்யறோமான்னு தெரியறது இல்ல போட்டுறா குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு பார்த்தோம் அப்ப குறைஞ்சிப்படுத்தான்னு பார்த்தால் குறையுமே இன்னைக்கு அது ஸ்டேட்டஸ் சிம்பலாத்து குடிச்சுதான் ஏன் மீட்டிங் யாரான எழுதிருக்காங்க மேல நாட்டு கலாச்சாரம் நமக்கு தேவையே கிடையாது அந்த நாட்டுக்கு அது தேவை இருக்கலாம் இல்லாத போலாம் அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம் நம்ம பாரத தேசத்தை பாரத குடிமகனை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல பிரஜையாய் இது பக்கமே போகாதவராத்தான் இருக்கணும் அது சாப்பிட்டதுனால எத்தனை குழும்ப அழிஞ்சு படுறது இதுல ஒசர்த்தியானதை சாப்பிடறோம் கல்லு குடிக்கிறத கூடாதுன்னு சொல்லிருப்பா நாங்க ஒன்னும் சீப்பா இருக்கிறதெல்லாம் சாப்பிடல சுவாமி நாங்க குடுக்கறது ஒன்னு ஒண்ணு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்கிற மூலியம் ஆயிரத்தி ரூபாயோ ரெண்டா இருந்தாலும் கல்லு கள்ளுதான் அதை கூடாதுன்னு விதிரி சொல்லியிருக்காரு இப்போ அது கூடாதுங்கிறத நாம தவிர்த்து தான் ஆக வேண்டும் அதை குடித்தோம் எதுவா இருந்தாலும் மயக்க நிலைக்கு கூட்டி போக்குறது குறைச்சலா இருந்தா கூட ஓரளவு தள்ளாட்டம் வரத்தான் போறது ஏன் நம் நினைவில் இருந்து நாம் பிறட வேண்டும் தேவையில்லையே எப்பவும் தீக்ஷ்ணமா பகவான யோகத்தில் வச்சிருக்கிறவன் எதற்கதன் பக்கம் போறான் அப்ப குடிய தவிர்த்து விட வேண்டும் பஞ்சமம் ஏன் கடுமையான வார்த்தை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று பேசறச்சே நல்ல வார்த்தைகள் இருக்கிறச்சே பழம் இருக்கிறச்சே காய யாரான்னு கடிக்கணும் அதை போல நாமும் நல்ல வார்த்தைகளைத்தான் பேசணும் செய்யறதெல்லாம் செய்யறாரு சுவாமி ஆனா வாயால கட்டுப்படுறார் இப்படிங்கிறது நம்ம கூடாது வாயாலே நல்லவாழா இருக்கணும் இனிமையா பேசணும் பொய்யா பேசணும் வேஷமா பேசணும்னே சொல்ல வரல நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் அன்பா பேசினா யாரும் திருந்தி வருவாளோ இல்லையோ மகச்ச தண்டபாருஷம் ஒரு தண்டனையா அதிகமா கொடுக்க கூடாது ஒருத்தரை திருத்தணும்னால் திருத்துவதில் நோக்கத்தோட தண்டனை கொடுக்கணுமே தவிர அவருக்கு துன்பம் தண்டனை கொடுக்க கூடாது எவ்வளவு துன்பப்பட்டா பண்ண தப்ப புரிஞ்சு விடுவாரோ அவ்வளவுதான் தண்டனை இருக்கணும் இவர் கட்டப்படணும் அப்படிங்கறதுக்காக தண்டனை கொடுத்தால் கடைசியில் அவனுக்கு அது ஒரு மொரட்டுத்தனம் வந்துடும் ஒரு பிடிவாதம் வந்துடும் நல்ல மாறவே மாட்டான் கடுமையான தண்டனையும் கூடாது இது நம்ம பிள்ள பொண்கள் இடத்துல ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்கணும் எவ்வளவு தண்டனை எவ்வளவு தூரம் வெஷா எவ்வளவு கோவிச்சிருந்தா பயப்படுத்தினாவா திரும்புவாளோ அத்தோட விட்டுணும் அடிக்கிறேங்கிறதுக்காக வலிக்கிற அளவுக்கு அடிச்சு தப்பா பட்டு அதெல்லாம் இந்த நல்ல வழக்கமே இல்லை அதை செய்யறதும் கூடாது கடைசியா அர்த்த அதிக செலவுடாது ஆடம்பர செலவே கூடாது எதை எவ்வளவு பண்ணணுமோ வீணாக்காத செலவு ஒரு துளி தப்பா செலவழிக்காமத்தான் பரதன் ராமன் கொடுத்து போன அரசை ஒரு மடங்கு அரசா ஒன்பது மடங்கு அரசா பெருக்கி கொடுத்தானோ சத்தமாக புனஸ்து வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் அப்ப பரதனால பெருக்க முடிஞ்சது எதனாலே ஒரு அதிக செலவு வீண் செலவே பண்ண மாட்டான் வீட்டிலும் சரி தமிழகத்திலும் சரி எந்த மாநிலத்திலும் சரி நாட்டிலும் சரி செலவை கட்டுப்படுத்தி நன்கு வாட வேண்டும் இந்த ஏழைத்தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளை தினம் எட்டு விஷயம் புரிஞ்சுக்க போறோம் இந்த எட்டும் துரியோதனத்தில் இருந்த குற்றங்கள் அந்த குற்றம் அவனிடத்தில் இருக்கிறதுனாலே இவன் அழிவு நிச்சயம்னு கரணனே கண்ணனிடத்தில் சொல்லுகிறான் கண்ணன் பாண்டவ தூதனாக வந்தார் கருணனை போய் பார்த்து குந்தியனுடைய பிள்ளையின் உரைத்தார் நீ இந்த பக்கத்துக்கு வந்துருன்னார் ஆனாம வர துரியோதனன் எட்டு தப்பு பண்ணையால் உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்